ஸ்ரீ குருப்போ நமஹம் ஆமவிசம் உற்பத்தியேலாம் பாடல் விஷம் சதேத்தி காரியோ யச சாத்தி யிரிய சத்தேத்துரிமா விஷேத்தி காரியக்கேத்து சுவ சதயம் யேதிரஜாத்திய சலா சத்தேத்துரித்து மாஹுரபாதித்தம் இந்த பாடலே இந்த உலகமானது காரியங்களை ஆற்றுவதற்கு காரணமாக இருக்கின்றது என்பதனாலே இது உண்மை என்று நினைத்து கொள்ளக்கூடாது மேலும் இது உண்மையாக இருக்கின்றது என்று இதை சாதிக்க முயன்றுமேயானால் கயிற்றில் தோன்றும் பாம்பு முதலியவைகளும் கூட இருக்கின்றது என்ற காரணத்தினாலே மெய்ப்பொருளாக ஆகிவிடும் அதாவது நம்முடைய அறியாமையினாலே கயிற்றின் மீது பாம்பை ஏற்றி வைத்து கொண்டு அங்கு பாம்பு இருப்பதாக நாம் பயந்து கொண்டு அதை உண்மை என்று ஏற்பது போல அக்ஞானத்தினாலே ஆத்மாவின் மீது இந்த ஜத்தை ஏற்றி வைத்து கொண்டு இது உண்மை என்று நாம் சாதிக்க விரும்புகின்றோம் என்பதாக இந்த பாடல் அமைந்துள்ளது ஆகவே முக்காலத்திலும் இல்லாமல் இருப்பதே மெய்ப்பொருளாய் இருப்பதற்கு காரணம் என்று கருதப்பட வேண்டும் என்று இந்த பாடலிலே தெளிவுபடுத்துகின்றார் இந்த ஜகத் ஒரு காரியத்தை செய்வதற்கு ஏத்துவாக இருக்கிறது என்பதனால் அதாவது காரணமாக இருக்கிறது என்பதனால் அது உண்மை என்று இதனுடைய உண்மையான இருப்பை சாதிக்க முயன்றமையானால் கயிற்றில் தோன்றும் பாம்பு முதலீடுகளும் கூட உண்மையில் இருக்கின்றது என்ற காரணத்தால் அது உண்மையாகிவிடும் கயிற்றிலே தோன்றுகின்ற பாம்பு பயத்தினால் நம்மை பயந்து ஓட செய்கின்ற காரியத்தை செய்ய வைக்கிறது அல்லவா மேலும் சிப்பியில் தெரிகின்ற வெள்ளியை உண்மை என்று நினைத்து அதை கையில் எடுக்க முயற்சி செய்கின்றோம் அல்லவா இந்த இரண்டுமே நமக்கு அறியாமையினால்தான் உண்டாகின்றது என்பதை இந்த பாடல் எடுத்துக் கூறுகின்றது ஒரு பொருளை சத்தியம் என்று சொல்ல வேண்டுமானால் அது முக்காலத்திலும் இருக்க வேண்டுமே அன்றி அந்த பொருள் ஒரு காரியத்தை செய்கிறது என்ற காரணத்தினால் மட்டும் அதற்கு சத்தியத்துவம் உண்டாகிவிடாது என்று இந்த பாடலிலே தெளிவுபடுத்துகின்றார் இனி அடுத்து முப்பத்தி எட்டாம் பாடல் கீ திருக்விதம் ஜகதயவத சத்வசித்யா தியாகாரஹீனமிதி மஹியம் பிரியுத்தரம்மி தவமௌன பிரயத்திரம் பி பிரச்சா கீதம் ஜகதையே வத சித்திய தியகாரீனே அதி மகியம் பிரியுத்திரம் கிமித்தி தே தவமௌனமே பிரியுத்தரம் பவதி மாம் பிரதி கச்ச இந்த பாடலிலே சிஷ்யன் குருவை நோக்கி கூறுவதாக அமைக்கப்பட்டுள்ளது சிஷியன் குருவை பார்த்து கூறுகின்றான் ஐயனே சர்ச்சித் முதலிய வடிவமில்லாத ஜகத் எப்படிப்பட்டதாக இருக்கும் சொல்லுங்கள் என்று கேட்கும் எனக்கு தங்களது பதில் என்ன தங்களுடைய மௌனம்தானே எனக்கு தாங்கள் அளிக்கும் பதிலாக இருக்க முடியும் மேலும் அதிர்ஷ்டானம் இல்லாமல் ஆராபிதமானது தோன்றாதல்லவா அதாவது உண்மையான ஒரு பொருள் அங்கே இல்லாமல் அதன் மீது கற்பிதமாக ஒன்றை ஏற்றி வைத்துக் கொள்வது என்பது நடக்காதல்லவா அந்த வகையிலே கயிறு இருந்தால்தானே அதில் பாம்பு என்ற தோற்றம் ஏற்படலாம் அதுபோல நாம ரூபாத்மகமான பிரபஞ்சம் மித்தியை அதாவது தோற்றம் மாத்திரம் அதற்கு நித்தியமாக உள்ளது சச்சித் ஆனந்த வடிவான பிரம்மே அல்லவா என்பது போல இந்த பாடல் அமைந்துள்ளது அடுத்து முப்பத்தி ஒன்பதாம் பாடல் ஜாநீத்தம் அபி பாதி ஜகத் விசித்திரச்சனிபிரமவசவிசேஷபோதின் பிரமே விமதிதேபி தாதி திவ்யதோமச்சோன்திதமபிபாதி ஜகத் விசித்திரம் எச்சனிபிரமவத சவிசேஷபோத திரமே விமதி அப்படி தாதி தித்தியதோ மமச்ச தோ ந மேலும் சிஷியன் இந்த பாடலிலே கூறுகின்றான் நாணானியால் அறியாமைகள் அனைத்தும் எரிக்கப்பட்டு விட்டாலும் இந்த ஆச்சரியமான ஜகத் தோன்றிக்கொண்டுதான் இருக்கிறது அதாவது மணியின் ஓசை ஒழித்து அடங்கிய பின்னாலும் எதிரொலியினால் மீண்டும் ஓசை உண்டாக்கி கொண்டே இருப்பது போல ஞானத்தின் விசேஷமான அறிவுரையினால் அவனிடம் மதிமயக்கம் நன்கு தெளிந்துவிட்ட போதிலும் அந்த மணியின் ஓசை எவ்வாறு எதிரொலித்து கொண்டே இருக்கின்றதோ அதுபோன்றே இந்த ஜகத்தும் தோன்றிக்கொண்டேதான் இருக்கும் அதனால் அது சத் ஆகிவிடாது என்பதாக இந்த பாடல் அமைந்துள்ளது ஞானம் எனும் அக்னியால் அஜானங்கள் பொசுக்கப்பட்டாலும் ஜகத் எனக்கு தோற்றமளிக்கிறது என்பது ஆச்சரியமாக உள்ளது பொதுவாக தீக்குச்சியினால் எரிக்கப்பட்ட மரம் சாம்பலாகி பிறகு கண்ணுக்கு தெரியாதது போன்று இங்கே இந்த ஜகத் தோற்ற மாத்திரம்தான் என்ற சமயக் ஞானத்தினால் அதை சத்தியம் என்று இதுவரை தவறாக எண்ணி வந்த என்னுடைய அஜானம் நசித்துவிட்டது என்று சிஷியன் கூறுவதாக இங்கு அமைந்துள்ளது மேலும் எிரொலியால் பிரமித்துப்போனவன் அது எதிரொலிதான் ஒளி அல்ல என்ற சரியான அறிவு வந்ததினால் அந்த எதிரொலியிலிருந்து மயக்கம் நன்கு தெளிந்தாலும் அந்த திசையிலிருந்து எதிரொலி ஒழித்து கொண்டு தான் இருக்கும் ஆனால் உண்மையை அறிந்த பின்பு அதில் மதிமயக்கம் இருக்காது அவ்வளவுதான் அதுபோலவே தான் எனக்கும் இந்த ஜகத் ஒரு தோற்றம் மாத்திரமே ஆகவே இது மித்தியையே தவிர சத்தியமல்ல என்பதை அவன் தெளிவாக தான் அறிந்து கொண்டதாக இந்த பாடலிலே குறிப்பிடுவதாக அமைக்கப்பட்டுள்ளது அடுத்து நாற்பதாவது பாடல் பூமி ஜலே ததபிதே ஜி தச்சவாய் தம் யோமினி தத்ரி பூர்ணே விளாிய பரிசிஷமகம் ஸ்வந்தமூய ரூமிம் ஜலே திஜசி தச்சவாய தம் வோம்ன தத்னா சக மயந்தே பூர்ணே விளாஷ்டமண்டனந்தூப்பூய ரே அகமத்திய மேலும் சிஷ்யன் தன்னுடைய தெளிந்த ஞானத்தை இங்கு வெளிப்படுத்துவதாக இந்த பாடல் அமைக்கப்பட்டுள்ளது அதாவது மண்ணை ஜலத்திலும் ஜலத்தை தேஜஸிலும் தேஜஸை வாயுவிலும் வாயுவை ஆகாசத்திலும் அவைகளை முக்குணப் பிரகிருதியுடன் எல்லையற்ற பரிபூர்ணனான என் ஸ்வரூபத்தில் முறையே ஒடுங்குவதாக சிந்தனை செய்து மிஞ்சியிருக்கும் அகண்டமான ஞானானந்த ஸ்வரூபத்தை அனுபவித்து கொண்டு நான் இங்கு ஆனந்தமாக இருக்கிறேன் என்பதாக இந்த பாடல் அமைந்துள்ளது அதாவது உலகம் தோன்றிக்கொண்டே இருப்பதால் இப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் அந்த ஜகத் தோற்றத்தை தவிர்ப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் எப்படி என்ற சந்தேகம் எளிமையானால் சாஸ்திரத்திலே கூறப்பட்டுள்ள நேத்தி வழிமுறையை கையாண்டு மண் தத்துவத்தை அடுத்த சூக்ஷ்ம தத்துவமான நீரிலும் நீரினை அக்னியிலும் அக்னியை வாயுவிலும் அந்த வாயுவை ஆகாசத்திலும் லயமடைய செய்ய வேண்டும் என்பதாக இங்கு கூறப்படுகின்றது பிறகு அதை முக்குணங்களுடன் கூடிய பிரகிருதியிலும் அதையும் ஆனந்தமான எல்லையற்றதுமானதும் பூர்ணமானதுமான ஆத்மாவாகிய என் ஸ்வரூபத்திலேயே லயமடைய செய்ய வேண்டும் இவ்விதம் லய சிந்தனை செய்த பின்பு மிஞ்சியுள்ள அகண்டமான ஞான ஆனந்த ஸ்வரூபத்தை அனுபவித்து அதில் தற்பொழுது நான் ரமித்து கொண்டிருக்கின்றேன் அதாவது ஆனந்த கழிப்புற்று இருக்கிறேன் என்பதாக சிஷியன் கூறுவதாக இந்த பாடல் அமைந்துள்ளது அடுத்து நாற்பத்தி ஒன்றாம் பாடல் அஞ்ஞான தன்னிரசனே போதரூபே சாத்தம் கதம் திமி தரதிவே பந்தச்ச மோட்ச கல்பனப்பாத்திய கிள சாட்சி நித்திய அனிசனே மயிபோதே சாத்தம் கதம் திமி தீதிச்ச மோட்ச இது கல்பனம் அப்பிய சத்தியம் பிராந்திய பாத்திய கிள சாட்சினி நித்தியமுக்தே இந்த பாடலிலே குரு சிஷ்யனை பார்த்து கூறுவதாக அமைக்கப்பட்டுள்ளது எவ்வாறு சூரியனிடத்தில் இருட்டும் அதை நீக்குதலும் இருக்க இயலாதோ அவ்வாறே அஜானமும் அதை விளக்குவதும் சிஸ்வரூபமான என்னிடத்தில் எவ்வாறு இருக்க முடியும் பந்தம் என்றும் மோட்சம் என்றும் கற்பிப்பதும் உண்மையல்ல மனமயக்கத்தால் நித்திய முக்தனாயும் எல்லாவற்றிற்கும் சாட்சியுமாயிருக்கும் ஸ்வரூபத்தில் அவை தோற்ற மாத்திரமாய் மட்டுமே விளங்குகின்றன என்பதாக இந்த பாடல் அமைந்துள்ளது அறியாமையும் அதை போக்குவதும் கேவல அறிவு வடிவமான என்னிடத்தில் அவைகள் எப்படி இருக்க முடியும் என்ற கேள்வியை எழுப்பிவிட்டு சூரியனிடத்திலே இருட்டு வந்தது அது அகன்றுவிட்டது என்பது என்றாவது உண்டா அதே மாதிரி ஞானமான எனது ஸ்வரூபத்தில் அஜ்ஞானமும் அதை விளக்கியதும் எப்படி சாத்தியமாகும் என்று கேள்வி கேட்பதாக இங்கு அமைக்கப்பட்டுள்ளது மேலும் கூறுகிறார் பந்தம் மோட்சம் என்று சொல்கிறாயே நான் யார் நித்திய முக்தன் அல்லவா அப்படிப்பட்ட நித்திய முக்த நிறத்தில் பந்தமும் மோட்சமும் வருமா பந்தம் வந்தது அது நீக்கப்பட்டு மோட்சம் கிடைத்தது என்று சொன்னால் நான் நித்திய முக்தனாக இருக்க முடியுமா பந்தம் மோக்ஷம் என்ற இந்த கற்பனை எல்லாம் அசத்தியமே என்று நன்கு அறிந்து கொள் என்கின்றார் பந்தம் என்பதற்கும் மோட்சம் என்பதற்கும் சாட்சியான என்னிடத்தில் நித்திய முக்தனான ஸ்வரூபத்தில் அவை மதி மயக்கத்தினாலேயே காணப்படுகின்றன என்கின்றார் நித்திய முக்தனிடத்தில் பந்தம் என்பதும் அதன் விலகுதலும் எல்லாம் மனதினுடைய வேதளிப்பு என்கின்றார் மனது சும்மா இருந்தால் ஸ்வரூபத்தில் ஒன்று இருந்தால் இவை ஒன்றுமே கிடையாது என்று எடுத்துக் கூறுகின்றார் என் மனம் சும்மா இருந்தாலும் இந்த உலகம் இருக்கிறதே என்று கேட்கிறாயா இருக்கட்டுமே அதை பற்றி நீ ஏன் கவலைப்படுகிறாய் என்று கூறுவதாக இந்த பாடல் அமைக்கப்பட்டுள்ளது அடுத்து 42 ஆரப்த நாற்பத்தி இரண்டாம் பாட ஆரப்மணி சோகத எவ்வாணையோம லீனா சமர்த்த தப்தக்ஜஜுவன்மயி பூர்ணோனா சயாத் ஆரப்த கர்மனி ச போகததேவனஸ்தே பிராணாதய மமநோக்கிரமிதும் சமர்த்தா தப்தாக்னி நிஷ்ட ஜதுவன்மயி பூர்ணபோதே லீனா பவந்தின புனர்ஜனாதிகம் சிய இந்த பாடலிலே பிராரப்த கர்மமும் அனுபவிக்கப்பட்டு பின்னால் என்னுடைய பிராணன்கள் முதலியவைகளும் வெளிக்கிளம்பும் திறமை அற்றவைகளாகவே இருக்கின்றன அதாவது எரியும் அக்னியில் இடப்பட்ட மெழுகு போல பூர்ண அகண்ட போத வடிவனாகிய என்னிடத்தில் அந்த சூக்ஷ்ம சரீரம் லீனமடைகின்றன எனவே மீண்டும் பிறப்பு இறப்பு முதலியவைகள் எனக்கு கிடையாது என்பதாக இந்த பாடல் அமைந்துள்ளது பிராரப்த கர்மம் என்பது ிகளுக்கும் அனுபவிக்கப்பட்டுத்தான் அழிவடைகிறது அவ்வாறு அந்த பிராரப்த கர்மா கழிந்த பின்பு எனது பிராணன் முதலியவைகள் வெளிக்கிளம்புவதற்கு திறமையற்றவைகளாக ஆகிவிடுகின்றன என்கின்றார் ஏன் அப்படி என்று கேட்கிறாயா மற்ற எல்லோருக்கும் பிராணன்கள் சூக்ஷ்ம சரீரத்துடன் வெளியே போகின்றதே ஞானிக்கு ஏன் அவ்வாறு போவதில்லை என்று கேட்கிறாயா எரியும் அக்னியில் இடப்பட்ட மெழுகை போல பூர்ண அகண்டமான அகண்ட போதமான எனது ஸ்வரூபத்தில் அவைகள் என்னுள்ளேயே ஒடுங்கிவிட்டன ஆகையால் அவைகள் எங்கிருந்து கிளம்பும் மற்றவர்களுக்கே ஞானமெனும் தீகினால் கர்மவினை எரிக்கப்படாததால் அந்த பிராணன்கள் இந்திரியங்கள் மனம் முதலியவைகளை கொண்ட சூக்ஷம சரீரம் மரணத்தின் போது வெளிக்கிளம்பி வேறு ஒரு ஸ்தூல சரீரத்திலே மறு ஜென்மத்தை அடைகிறது ஆனால் எனக்கு புனர்ஜென்மம் கிடையாது பிராணாதிகள் எனக்கு வெளிக்கிளம்பாது என்னுடைய ஸ்வரூபத்திலேயே அவைகள் ஒடுங்கி விடுவதினாலே எனக்கு மீண்டும் பிறப்பு இறப்பு என்பது கிடையவே கிடையாது என்பதாக இந்த பாடல் தெரிவிக்கின்றது இது சிஷியனை பார்த்து குரு அவனுக்கு விளக்கமளிப்பதாக அமைக்கப்பட்டுள்ளது அடுத்து பாடல் நாற்பத்தி மூன்றாவது பாடல் ஆம்னாய்தக சுசம்ஸ்கிருத வைபவோகம் யோனோபிபூர்ணமூர்த்தி ரஹம் ஸ்திதோகம் சர்வாலயோ ஹமஹமாத்யவாசகோகம் வாாத்தியகோச்சர சதோதிதசௌகம் ஆம்நய மத்தக சுசம் வைபவோ அகம் யோம்னோ அப்பூர்ணமூர்ரகம் ஸிதோ அகம் சர்வா அகமகமாத்தியவாசோ அகம் வாகாத்திய கோச்சர சதோதிதோ அகம் இந்த பாடலிலே நான்கு வேதங்களின் மகுடங்களாகிய உபநிசத்துக்களால் சிரவண மனநிதி ஆசனங்களை மேற்கொண்டு நன்கு தூய்மையாக்கப்பட்ட சிறப்பு வாய்ந்தவனாக இருக்கின்றேன் நான் ஆகாயத்தை காட்டிலும் மிக மேன்மையான பரிபூர்ண வடிவினன் நான் நிலை பெற்றவன் எல்லாவற்றிற்கும் இருப்பிடமே நான் நான் முதலிய எல்லா அந்த கரண விருத்திகளையும் பிரகாசிக்கச் செய்பவனும் நான் வாக்கு மனம் இந்திரியங்கள் முதலியவைகளுக்கு எட்டாதவனும் தானாய் என்றும் விளங்கும் ஆனந்த நான் என்பதாக இந்த பாடல் அமைந்துள்ளது இந்த பாடலிலே தன்னுடைய இருப்பை பற்றி மிகவும் ஆணித்தரமாக அவர் தெரிவிப்பதாக இங்கு கூறப்படுகின்றது நான் யார் தெரியுமா சாதாரண மனிதன் அல்ல நன்றாக சம்ஸ்கரிக்கப்பட்டவன் அதாவது தங்கத்தை ஸ்புடம் போடுவது போல நன்கு தூய்மைப்படுத்தப்பட்டவன் எதனாலே அந்த தூய்மையை நான் எய்தினேன் என்றால் வேதங்களின் சிரசான ஸ்ருதி முடிவான உபநிஷதங்களால் வேதாந்தத்தால் குருமுகமாக அவற்றினை சிரவணம் செய்து மனநிதித்தியாசனங்களினால் சம்ஸ்கரிக்கப்பட்ட பரிசுத்தமாக்கப்பட்ட அத்தகைய வைபவமும் பெருமையும் படைத்தவன் நான் என்பதாக இந்த பாடல் அமைந்துள்ளது மேலும் கூறுகின்றார் ஆகாசத்தை காட்டிலும் பூர்ணன் எங்கும் நிறைந்தவன் எப்பொழுதும் நிம்மதியாக என் ஸ்வரூபத்திலேயே இருக்கின்றேன் ஆகாசத்தை விட பூர்ணன் என்றால் இருக்கிறாயா என்ற சந்தேகம் வரக்கூடாது என்று இருக்கிறேன் ஸ்வரூப ஆனந்தத்தில் முற்றும் நிலைபற்று இருக்கிறேன் என்கிறார் எல்லாவற்றிற்கும் நான் தான் உலகம் முழுவதுமே எண்ணில் கற்பனை செய்யப்பட்டதுதான் என்பதால் சர்வாலய என்று தன் ஸ்வரூபத்தை குறிப்பிடுகிறார் அகங்காரம் புத்தி எல்லாவற்றையும் விளங்கச் செய்வது நான் தான் என்னுடைய ஸ்வரூபமான ஆத்மா இல்லை என்றால் நான் என்ற ஸ்புரிப்பே இருக்காது கேவல சைத்தன்ய சொரூபனாகிய நான் ஒன்று இருப்பதால் இவை எல்லாவற்றிற்குமே இருப்பு இருக்கின்றது ஆகவே மனம் வாக்கு இவைகளுக்கு எட்டாமலும் எப்பொழுதும் நித்தியமாக தானாகவே விளங்கி கொண்டிருக்கும் ஆனந்த வடிவனன் நான் நிரதிசயமான நிஜானந்த கணஸ்வரூபம் தான் என் வடிவம் என்று அறிந்து என்று இந்த பாடலிலே தன்னுடைய இருப்பை வெட்ட வெளிச்சமாக தெரிவித்து விடுகின்றார் ஆகவே எங்கும் எதிலும் எப்பொழுதும் நீக்கமர நிறைந்திருக்கும் அந்த பரபிரம்மத்தை தன்னுடைய ஸ்வரூபம் என்று ஆணித்தரமாக அறிவித்துவிட்டு இந்த ஆத்ம வித்யா என்ற புத்தகத்தை நிறைவு செய்கின்றார் இந்த ஆத்ம வித்யா விலாசம் நிறைவுற்றது நன்றி ஓம் சத் சத்